ித்மசுனீப <laughs> <laughs> ித்மசுனஸ்பவ்ஸ்வந்தரவாசத்தை எல்லாம் இதை வர்ணனை பண்ணுகிறது இப்போ நம்ம படிச்சுட்டுருக்கிற பகுதியே ஜீவன் முக்தனுடைய லட்சணம் தான் ஏற்கனவே பார்த்தோம் நாற்பத்தொம்போதா ஸ்லோகத்திலே பாருங்கோ ஜீவன் முக்தஸ்து தத்வித்வான் ஜீவன் முக்தனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறது ஜீவன் முக்த ஸ்துதிஹி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே முக்தி அடைந்தவன் இந்த உடலில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உண்மையை உணர்ந்து விடுதலை பெற்றவன் உடஞ்ச் இந்த சரீரத்தில் இருக்கிற போதே மோட்சம் அடைந்தவன் இந்த சரீரத்தோடு சொர்க்கம் போக முடியுமான்னு கேட்குறாங்க இந்த சரீரத்தோடு சொர்க்கம் போக முடியாது அப்படி போன கதையெல்லாம் இருக்குது த்ரிசங்கு சொர்க்க கதையெல்லாம் இருக்குது ஆனால் இந்த சரீரத்தோட மோக்ஷம் அடைய முடியும் இந்த சரீரத்தோட மோ சொர்க்கம் போக முடியாது சொர்க்கம் போகிறதுக்கு இன்னொரு சரீரம் வேணும் இந்த ஜீவாத்மாவுக்கு இன்னொரு வேற சரீரத்து மூலமாகத்தான் போக முடியும் அதனால் இங்கே ஜீவன் முக்தி தான் நமக்கு நமக்கு சொர்க்கம் வேண்டாம் கண்டிப்பாக நரக்கம் கிடையாது சொர்க்க சொர்க்கம் வேண்டாம் நரக்கம் வேண்டாம் நமக்கு இந்த லோக சுகமும் வேண்டாங்கிறதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது படித்து பார்ப்போம் அர்த்தம் புரியும் பாருங்கள் இந்த ஜீவன் முக்தன் எப்படி இது பண்ணினான்னா முதல்ல பண்ணின வேலை என்னதுன்னா அந்த கோடி ரூபா சம்பாதிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் பத்தாயிரம் ரூபா வேலையை விட்டுட்டு எப்போவுமே என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குற போது இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னா அதை விட பணமும் ச கிடைக்கணும் வசதியும் கூட இருக்கணும் அப்படின்னா இந்த வேலையை விடலாம் வேலையை விடுறவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல ஆக முதல்ல அந்த வேலைக்கு சம்பளம் கூட வசதிகள் கூடன்னு தெரிஞ்சின்ற பிறகு அதெல்லாம் அக்ரிமெண்டெல்லாம் தெரியாமல் போட்ட பிறகுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த வேலையை விடுறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா முடியாது அது மாதிரி பிரம்மானந்தம் வேணும்னு சொன்னால் விஷயானந்தத்தை தியாகம் பண்ணணும் பிரம்மானந்தம் ஆத்மானந்தம் ஸ்வதந்திரானந்தம் நிறதிசையானந்தம் பூர்ணானந்தம் ஒரு ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் இருக்குது சும்மா ஒன்னு சொல்லலை நான் நம்ம ஆனந்தத்தில் தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம அனுபவிக்கிற ஆனந்தத்தில் தோஷம் இருக்குது துன்பம் கலந்த தன்மை துக்க மிஸ்ருதத்துவ தோஷம் அதை சொல்லிக்கிண்டே இருக்கும் அடிக்கடி துக்கம் கலந்திருக்கு இந்த சுகம் அனுபவிக்கிறதுக்கு இந்த ஹாலை நம்ம அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும் ஒற்றை அடிச்சுட்டே இருக்கணும் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும் எல்லாம் பெருக்கி தொடச்சி இது பண்ணி வைக்கணும் சுவாமிஜி ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தரம் கிளாஸ் எடுத்தாருன்னா அப்புறம் என்ன பண்ணுறது வந்து பழைய படி கூட்டி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்புறம் என்னன்னா ஃபேன் சுற்றுறது நமக்கு போகலைன்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுற்றினா இதாக இருக்கும் என்னது மெதுவாக சுற்றுறது நானே நினச்சின்னு இருக்கேன் என்னது ரொம்ப மெதுவாக சுற்றுறது கொஞ்சம் வேர்க்கிறது திருப்தி இல்லை திருப்தி இல்லை அது வந்து ஃபேன் சுத்தாமல் சுற்றுறது ஆனால் சுற்றுறது போகலை அதுதான் அதிருப்தின்னு பேர் அதிருப்திகரம் திருப்தி இல்லாமல் நம்ம சுத்தின்னு இருந்தாலும் நம்ம திருப்தி இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம் இதை வந்து இந்த இதை வந்து ஏசியாக பண்ணிவிடலாமான் ஏசி பண்ணால் நிறைய பேர் சால்வே தூங்கின்னு வரணும் எல்லாரும் வந்து இப்போ நம்ம ஏசி பண்ணிட்டோன்னு இந்த ஹாலை ஏசி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ பண்ண போகிறதில்லை சொல்கிறேன் ஏசி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்கடேன் ஏசி ஹாலாக பண்ணுறோன்னு சொன்னால் ஏசி பண்ணினோம்னா ஒருத்தருக்கு குளிர் ஒத்துக்கும் ஒருத்தருக்கு குளிர் ஒத்துக்காது எல்லாம் பிரச்சனையெல்லாம் வரும் இது ஏசி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு அப்புறம் தோணும் நமக்கு இதுக்கு பரசு பழசே பரவாயில்லைபோ அது இருக்கிறபோது என்ன சொல்லுவோம் மாற்றினா பரவாயில்லம்போம் அந்த உடனே இதுக்கு அதுவே பரவாயில்லை இந்த பேய்க்கு அந்த பிசாச்சே பரவாயில்லை அது பரவாயில்லை. தோணுது அத்திருப்தி அந்த அதிருப்திங்கிறது ஒரு தோஷம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற சுகத்தில் இருக்கிறது அதிருப்திங்கிறது ஒரு தோஷம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு துக்கப்பட்டு தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கு சும்மாவாக கொடுத்துட்றாங்க ரூபா துக்கப்பட்டு தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கு அப்படியே சம்பாதிச்சாலும் திருப்தியாக இருக்கான்னா ஆஹ் எவ்வளோ கோட்டி வந்தாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது அதிருப்தி அப்புறம் அடுத்தது என்னதுன்னா விட முடியல பழகி போச்சு அதெல்லாம் நம்மளால் இப்போ நம்மளை போய் சேரியில் இருந்தால் இருக்க முடியுமா நம்மளுக்கு முடியுமா நம்ம தாத்தாவோட தாத்தா காலத்துலலாம் வந்து தான் இருந்திருப்பாங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க நமக்கு அது பழக்கம் இல்லை போய் அங்கே இருந்தால் கொசுக்கடியில் யார் இருப்பா முடியாது நமக்கு இதெல்லாம் பழகி போச்சு ஆகனால் அது மாத்திரம் இல்லை இது பழகி போச்சு திருப்தியாகவும் இல்லை பழகி போச்சு எது பழகிட்டுதோ அதில் திருப்தியாவது இருக்கணுமோ இல்லையா இதெல்லாம் பழகி போச்சு சுவாமி ஏசியெல்லாம் பழகி போச்சு இந்த வாழ்க்கையெல்லாம் இந்த சௌகரியங்கள்லாம் பழகி போச்சு ஆனால் அதை விடவும் முடியல அதுக்கு பேர் தான் பந்தகத்வ தோஷங்கிறோம் இந்த மூணு தோஷம் புரியணும் இந்த மூணு தோஷம் புரியறதுக்கே புண்ணியம் நிறைய வேணும் ஆக பந்தகத்துவம்னால் என்ன அது நம்மளை அடிமைப்படுத்துறது அதனால தான் இந்த மூணு தோஷத்துக்கு மாறாக என்ன சொல்கிறோம் நம்ம விரும்புகிற சுகம் என்ன சுகம்னா துன்பம் கலவாத சுகம் வேணும் துக்கமே கலந்திருக்கக்கூடாது திருப்தியாக இருக்கணும் அதிருப்தியே இல்லாத சுகம் வேணும் அப்புறம் வந்து நமக்கு நம்ம அதுக்கு அடிமை இல்லாமல் இருக்கணும் சுதந்திர சுகம் வேணும்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறது அது நீதாங்கிறது அதுதான் கஷ்டமாக இருக்குது இது புரியாமல் தான் அது அதுக்கு என்ன உதாரணம் என்ன சொல்கிறதுனா தூக்கத்தை சொல்கிறது தூக்கத்தில் வந்து நீ இரு தூக்கத்தில் நீ துன்பம் கலந்த இன்பம் அனுபவிக்கிறாயா தூக்கத்தில் நம்ம அனுபவிக்கிற சுகம் தூக்கம் சுகமாக இருக்குங்கிறது முதல்ல ஒத்துக்கணும் தூக்கத்தில் வந்து நம்ம அனுபவிக்கிற சுகம் துன்பம் கலந்துருக்கிறதா இல்லை தூக்கத்தில் அனுபவிக்கிற சுகத்தை வந்து அத்திருப்தியாக இருக்கா அதுதான் காலம்பு எழுந்தவுடனே திரும்பவும் படுத்துக்கிறோம் அதில் அதிருப்தியாக இல்லை திருப்தியாக இருக்குது அது மாத்திரம் இல்லை அதுக்கு நாம் அடிமைன்னு சொல்ல முடியாது அது ஏன்னு அந்த இடத்துல அடிமைப்படுறதுக்கு ஒரு வஸ்தும் கிடையாது கொஞ்சம் நுணுக்கமானதுதான் அது ஆகையினாலும் நம்ம என்ன சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா நம்ம அனுபவிக்கிற சுகமெல்லாம் ஒன்றும் எல்லாம் பாருங்கலே இந்த தீபாவளிக்கு தீபாவளிக்கு எல்லாரும் என்ன சுகம் விரும்புகிறார்கள் ஆத்மபோதமாக படிக்கணும் தீபாவளிக்கு நான் வந்து ஆத்மபோதம் ஸ்லோகம் முழுவதும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பத்து தடவை பாராயணம் பண்ண போகிறேன் அப்படின்னு யார் சொல்ல போகிறார் நான் வேணா இதை சொல்லி வைப்பேன் அவ்வளோதான் எல்லோருக்கும் என்ன சுகம்னா எல்லாம் வந்து காலம்புரை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாகணும் வெந்நீரில் குளிக்கணும் அது வேறு வெந்நீரில் தான் குளிக்கணும்னு வேறு சாஸ்திரம் கா அதை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வெந்நீரில் குளிக்கணும் பட்டாசு வெடிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சுவாமி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சுவாமி கும்பிடணும் அது மறந்து போயிடும் புதுசு புதுசு புதுசு உடுத்திக்கணும் அப்புறம் பக்ஷங்கள்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் அப்புறம் வந்து என்னென்னா டிவியில் அன்றைக்கி என்னெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கோ எல்லாம் உட்காந்து பார்க்கணும் எல்லார்ட்டையும் வந்து கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்டுக்கணும் இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை அப்படி தான் நம்முடைய கலாச்சாரத்தைலாம் காப்பாற்றின்னு இருக்கோம் ஆனால் என்னதுன்னா அதெல்லாம் விஷய சுகம் அதர்மமான விஷய சுகம் தர்மமான விஷய சுகம்னு நம்ம பிரிக்கிறோம் இந்திரியங்கள் வாயிலாக அனுபவிக்கிற சுகமெல்லாம் நல்லா நாக்குக்கு வகை வகையான ஆகாரங்கள் பக்ஷணங்கள் இப்போவே அதுக்கப்புறம் வந்து அந்த நல்ல நல்ல துணியெல்லாம் கடையில் எல்லாம் போய் பார்த்தா அவ்வளவு துணியெல்லாம் வாங்கி நகை வேற தீபாவளிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நகை வேற இந்த துணி வாங்கிறது இதெல்லாம் என்ன சுகம்னா வேறு என்னத்த சொல்கிறது உடம்பில் அந்த துணியை போட்டுன்னு கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கணும் பார்க்கணும் எல்லாருக்கிட்டையும் அவங்கள துணியை நம்ம பார்க்க நம்ம துணியை அவங்க பார்க்க இதெல்லாம் வந்து விஷய சுகத்தை வர்ணனை பண்ணுறேன் என்னவோ நினச்சிக்காய் விஷய சுக்கத்தை வர்ணனை பண்ணி பார்க்கணும் அதுதான் புரிஞ்சுக்கிறது அப்புறம் வஸ்திரம் வேறு இருக்குது அப்புறம் ஆகாரம் வேறு இருக்குது அப்புறம் டிவி வேறு இருக்குது கண்ணுக்கு வேறு டிவி இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் சென்ட்டு போடுவாங்க அது இருக்குது ஆபரணங்கள்லாம் வேறு இருக்குது எல்லாம் என்னதுன்னு அதில் வேறு என்னெல்லாம் போட்டி பொறாம எல்லாம் நடக்கும் குழந்தைங்கள்லாம் சண்டை போட்டுக்கும் பட்டாசுக்கு எல்லாம் விசேஷமாக இருக்கும் எல்லாம் எதுக்கு நான் விஷய சுக்கத்தில் இருக்கிற நமக்கு சுபாவமாகவே இருக்குதுன்னு உபனிஷத்தே சொல்கிறது எல்லாம் வெளியில் போகிற மாதிரி படைச்சி கெடுத்து தொலைச்சி வச்சு விட்டார் இந்த பிரம்மாஜின்னா எல்லா கடையும் வருதான் தேனிக்கு போத்தீஸும் வரப்போகிறது தான் எல்லா கடையும் வருது இனி நீங்கள் மதுரைக்கெல்லாம் போகவே வேண்டாம் எல்லா கடையும் இங்கேயே இந்த ஊருக்கே வரப்போகிறதுங்கிறாங்க தேனிக்கே வரப்போகுது நீங்கள் விஷய சுகத்தை தியாகம் பண்ணாலும் அது உங்கள் வீட்டை ஓடி நோக்கி வரும் அது அதுதான் இந்த ஸ்லோ எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு நினச்சிக்கங்க இன்னும் சம்பந்தம் இல்லாமல் சுவாமி பேசுகிறார்னு நினச்சிக்கங்க இந்த ஸ்லோகம் அப்படி இருக்குது அதாவது சுக ஆசக்தி ஹித்வா ஹித்வான்னா என் அர்த்தம் விட்டுவிட்டு என்ன என்ன விட்டுவிட்டு சுக ஆசக்தி நிறைய இருக்குது இல்லையா எனக்கு இந்த வருஷம் இந்த நகை வாங்க முடியல அடுத்த வருஷம் அந்த நகை வாங்கிறதுக்காகவே நான் வாழ போகிறேன் அதை வாங்கியே தீரணும் அடுத்த வருஷம் அந்த நகை வாங்கி போட்டுண்டா தான் ஊரில் இருக்கும் நீங்களாம் அப்படிலாம் இல்லை நீங்களாம் விவேகிகள் விரா வைராக்கியம் உடையவர்கள் உங்களை நான் சொல்லலை அப்படிலாம் ஊரில் இருப்பாங்கன்னு ஒரு நான் அனுமானத்தில் பேசின்ட்டுருக்கேன் ஆகையினால் என்னென்னா இதெல்லாம் வந்து ஆ சுக ஆசக்தினா என்ன அர்த்தம் ஆசக்தி ஹித்வா ஹித்வான்னா நீக்கின்னு அர்த்தம் ஆசக்தி ஆ சமந்தா சக்தி ஆசக்தின்னா என்ன அர்த்தம் அப்படியே விடுறதில்லை எங்கடா சுகம் கிடைக்கும் கிடைக்கும்னு ஆலையரான் அங்கே கிடைக்காதா இங்கே கிடைக்காதா காலம்புரை சாப்பிட்டு வயிறு ரொம்ப இடுத்து இட்லி மிளகா அப்படிலாம் மத்தியானம் எதாவது வேணும்னு தோன்றுறது அதுதான் இந்த இந்த விஷய சுகத்தோட இது என்னென்னா நிறைவே தராது சாப்பிட்டு முடித்தோடனே அந்த நேரத்துக்கு திருப்தியாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மத்தியானம் பதி பழுபடியும் பசிக்கிற மாதிரி பசிச்சால் சாதாரணமாக சாப்பிட ஏதோ ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுட்டு இருப்போம்னு இருக்க முடியுமா முடியாது அதுக்கெல்லாம் ரெண்டு வெஜிடபிள் வேணும் கீரை வேணும் அப்புறம் கேட்டால் அது என்ன உடம்புக்கு வேறு சக்தி வேண்டாமா டிவி பார்க்குறதுக்கு அப்போ வந்து இதெல்லாம் வந்து சக்தியெல்லாம் தேவை அதில் ஆசக்தி ஆசக்தின்னு சொன்னால் ரொம்ப ஈடுபாடுன்னு அர்த்தம் உலகமே அதில் தானே ஓடிகிட்டுருக்கு எல்லாம் அதில் தான் ஓடிட்டுருக்கு ஆசக்தி எதில் ஆசக்தின்னா இந்த சுக ஆசக்தி இன்பம் அனுபவிக்கணும் இன்பம் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனு அனுபவித்த இன்பம் போராது குழந்தையில் கிளுகிழப்பையில் ஆரம்பித்த விஷயம் இல்லையா கிளுகிழிப்பை எப்படியே தொட்டில போட்டிருப்பாங்க அப்படியே அந்த கிளுகிழப்பையை பார்த்துட்டு இருப்போம் அதை சுற்றி சுற்றி விட்டுடுவாங்க அதை வந்து சுற்றி விட்டோடனே அதை சுற்றிகிட்டே இருக்கும் அதை பார்த்துட்டே இருந்த உடனே குழந்தை கொஞ்சம் நேரம் சாந்தமாக இருக்குது இப்போ நமக்கு கிளுகிழப்பை என்னது எதுனா மாறிப்போயிடுது கிளுகிழப்பை என்னென்னா நகைக்கடை புடவைக்கடை எல்லாம் பக்ணக்கடை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நீங்கள் எதுவும் சுவாமிஜி லேடிஸே டார்கெட் பண்ணுறீங்க ஜென்ஸை பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னா அது ஒரு ஆனந்தம் உங்களுக்கு ஆண்களை பற்றி சொல்லாமல் பெண்களுடைய விஷயமாக என்ன மெஜாரிட்டி நீங்கள் தான் உட்கார்ந்துருக்கீங்க அதனால் வந்து சொல்கிற உங்களுக்கு சொல்கிறவோ உங்கள் விஷயமாக இருக்கட்டும்னு சொல்லி சொல்கிறேன் ஆண்களுக்கு அவங்களுடைய பைத்தியங்கள் இருக்கலாம் என்னெல்லாம் இருக்கோ தெரியாது அவர் அவர்களுடைய விஷயங்கள் ஆக அந்த சுக ஆசக்தி ஹித்வா அதைத்தான் வந்து பகவத்கீதையில் படித்தோம் பிரஜகாதி யதா காமான் அதே தான் பிரஜகாதி யதா காமான்னு எப்படி கீதையில் ஸ்தித பிரஜ லக்ஷணத்தில் சொல்லியிருக்கோ அதுதான் இங்கே வேற வார்த்தையை மாற்றி போட்டிருக்கேன் அது என்னது சுகாசக்தி அதை சொல்கிறார் பாஹ்ய சுக அசக்தி ஆசக்தி அனித்ய சுக ரெண்டு சொல்கிறார் புறத்தில் இருக்கிற மூலம் கிடைக்கின்ற இன்பத்தை விட்டுவிட்டு உறப்பொருள்களின் மூலமாக வருகின்ற இன்பத்தை துறந்துவிட்டு ரொம்ப அழகாக போட்டிருக்கார் அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம் அனித்திய சுகம் உதாரணம் என்னது சாப்பாடு தான் நல்ல ஜிலேபி கொடுத்தா என்னாகும்னா அந்த நேரம் சுகமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் எல்லாம் பண்ணுவோம் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லோரும் வீட்லையும் பண்ணுறது உண்டு நாங்கள்லாம் வந்து பெரிய இடத்துல எங்கேயாவது சாப்பிட போனால் என்ன பண்ணுவோன்னா நிறைய ஐட்டம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் அது வேறு இது பத்து இல்லை எச்சல் என்ன பண்ணி பக்கத்தில் ஒரு பாட்டில் இலையை வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சு அதெல்லாம் தனித்தனியாக தூக்கி வச்சுருவோம் ஐட்டம் இவ்வளோ இருந்தால் எவ்வளோ சாப்பிட்றது எல்லாம் வச்சின்னு கையில் மடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் எடுத்துன்னு போய் சாயங்காலம் அங்கங்கே மத்தியே மத்தியே அமிர்த பானியம் சமர்ப்பயா மாதிரி ஏன்னா அத்தனையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது ஆகையினால இது என்னதுன்னா அந்த நேரத்தில் சுகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் சுகத்தை விரும்பும் நித்திய சுகம் கிடையாதுங்கிறார் ரெண்டு போட்டிருக்கார் பாஹ்ய சுகம் அனித்ய சுகம் அனாத்ம சுகம்னு அர்த்தம் அநாத்ம அனித்திய சுகம் அனாத்ம அனித்ய சுகம் சுருக்கமாக சொன்னால் இந்த விஷய சுகம் இந்த விஷய சுகத்தை அனித்திய சுகம்னு தெரிஞ்சு ஹித்வா ஹித்வான்னா விட்டு விட்டு அதான் ஒரு வயசு வரைக்கும் ஆனால் அனுபவிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு அறுபது வயசுக்கு அப்புறமா விட ஏதோ சரி நியாயம் வாஸ்தவம் தான் நம்ம சாஸ்திரத்தில் இதெல்லாம் அப்படி அழகாக சொல்லியிருக்கு சைஷவேபியஸ்த வித்யா நாம் எவ்வனே விஷயைஷினாம் வார்தக்கியே முனிவத்தினாம் யோகே நான் தே தனும் தியஜாம் ரொம்ப அழகான ஸ்லோகம் க காளிதாசர் ரகு ராமருடைய வம்சத்தை பற்றி புகழ்ந்து சொல்கிற ஸ்லோகம் அவங்க வம்சத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு வர்ணனை பண்ணுறார் எப்படி இருப்பாங்களாம் சின்ன வயசில் நல்லா படிப்பாங்களாம் நல்ல இளமை காலத்தில் நல்ல ஆசிரியர்கிட்ட மரியாதையோடு இருந்து படிப்பாங்களாம் அப்படிலாம் சொல்லணும் இப்போது ஆசிரியர்கிட்ட மரியாதையோடு இருந்து இப்போ என்ன இப்போ இப்போ சமீபத்தில் காலேஜ் வாத்தியாரையே கத்தினால் குத்தி கொண்டுட்டான் அப்படின்லாம் படிக்கிறோம் இப்போ அவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு தேசம் ஆகையினால மாத தேவோபவ ஆச்சாரிய தேவோபவாங்கிற இடத்துல ஆச்சாரியன் வந்து என்னை கண்டிக்காக எப்படி போச்சு அப்படி சொல்லி பண்ணிவிட்றாங்க சின்ன வயசில் ஆசிரியர் இடத்துல அன்போடு மதிப்போட பக்தியோடு படிக்கிறது சைஷவே அபியஸ்த வித்யானாம் என்ன அழகான ஸ்லோகம் பாருங்கள் சைஷவே அபியஸ்த வித்யானாம் சின்ன வயசில் முறையாக படிக்கிறது குருகிட்ட படிக்கிறது வித்யார்த் அதனால்தான் வித்யார்த்தின்னு பேர் வித்தியையே அர்த்திக்கிறது வித்தியை நிறைய படிக்கிறது அந்த இ இளமையில் கல் தான் சின்ன வயசில் படித்தாதான் உண்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படித்தாலும் தலையால தண்ணி குடித்தாலும் சொல்கிறாங்க பாருங்கள் தமிழில் என்னமோ அது எப்படி என்ன அர்த்தமோ தெரியாது ஒன்றும் மண்டையில் ஏறாது அந்த வயசு தான் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நம்ம என்ன மனப்பாடம் பண்ணுறோமோ என்ன படிக்கிறோமோ அதுதான் படிப்பு அதனால் இளம் வயசில் படிச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் வாலிப பருவத்தில் என்ன பண்ணுகிறார்கள்னா எவ்வனே விஷயை ஷினாம் இளமை காலத்தில் அதாவது வாலிப பருவத்தில் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வச்சுக்கோளேன் திருமணம் செய்து கொண்டு தர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கிறார்கள் விஷயைஷினாம் விஷயைஷினாம்னா என்ன அர்த்தம் விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள் விஷய சுகத்தை ஈடுபடுகிறார்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் குடும்பத்தை நடத்துகிறார்கள் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் எல்லாம் பண்ணி விஷய சுகத்தை தர்மமாக அனுபவிக்கிறாங்க எவ்வனே விஷயஈஷினா சரி அப்புறம் சரி இதே பண்ணிட்டுருக்கிறதா வாழ்க்கை முழுக்க அப்படின்னா அம் அறுபது வயதுக்கு அப்புறம் சக்தியே உடம்பில் உடங்கி போயிடும் ஐம்பத்தஞ்சு வயது அறுபது வயசுலயே உடம்புல சக்தியெல்லாம் போயிடும் அப்போ அது வந்து விஷய சுகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது பைத்தியகாரத்தனம் ஆகையினாலும் அதுலேருந்து வார்த்தக்கியே முனிவிருத்தினாம் வார்த்தக்கே முனிவிருத்தினாம்னு அந்த அர்த்தம் வயதான காலத்தில் முனிவர்களுடைய தொழிலை முனிவர்களுடைய செயலை மேற்கொள்வார்கள் யாரு ராமனுடைய வம்சத்தில் சேர்ந்தவர்கள் அவர் காளிதாசர் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறபோது ராமருடைய அப்பா தசரதன் தசரதனுடைய அப்பா அஜன் அஜனுடைய அப்பா ரகு ரகுனுடைய அப்பா திலீபனில் கதையை ஆரம்பிக்கிறார் திலீப சக்கரவர்த்திகிட்டிருந்து ஆரம்பிக்கிறார் திலீபன் சுதக்ஷா திலீபன்லேருந்து கதையை ஆரம்பிக்கிற போது அது ஆரம் இந்த முதல்லேருந்து சொல்கிறாரு அடுத்தது என்னது வார்த்தக்கியே முனிவருத்தினாம் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு தெரியுமா அட்லீஸ்ட் வயசான காலத்திலேயாவது விஷய சுகத்தை விடப்படாதோன்னா அது வாசனை விடமாட்டேங்கிறது சுவாமிஜி அந்த நாக்குனுடைய மகிமை அவ்வளோ விசேஷமானது ரொம்ப கஷ்டம் வயசான காலத்தில் தான் அந்த நாக்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஷவார்த்தக்கே முனிவருத்தினாம் கடைசியில் சரீரத்திலேருந்து ஜீவன் போகணுமே அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தியானம் பண்ணி யோக சக்தினால உடம்பில் இருந்து உயிரை பிரிக்கிறாங்களாம் யோகே நாந்தே தனும் தியஜாம் யோகே நாந்தே தனும் தியஜாம் அந்தே யோகேன தனும் தியஜாம் ரகு வம்சானாம் அகம் கதம் கதவிஷ்யாமி அவர் சொல்கிறார் இப்பேற்பட்டவருடைய வம்சத்தை இப்பேற்பட்டவர்களுடைய புகழை நான் எப்படி சொல்லப்போகிறேன் அப்படிங்கிறார் நான் இங்கே இது இதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுலேயாவது ஒரு ஐம்பது வயசு வச்சுங்களேன் இருபத்தஞ்சி வருஷம் விஷய சுகம் அனுபவிக்கட்டும் வேண்டான்னு சொல்லலை நமக்கு என்ன பொறாமையான் என்ன இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் படிக்கட்டும் இருபத்தஞ்சு வருஷம் விஷய சுகத்தை அனுபவிக்கட்டும் ஆனால் அந்த விஷய சுகத்தை அனுபவித்ததுனுடைய வாசனை விடமாட்டேங்கிறது அதனால் வயசான காலத்தில் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடுது அதனால் என்ன சொல்கிறது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு விடு அதை ஏதோ கிடைச்ச எதிர்ச்சா லாப சந்துஷ்டா பாக்ய அனித்திய சுக ஆசக்தி ஹித்வா என்ன வேர்டு அனித்திய சுக ஆசக்திம் ஹித்வா புறத்திலிருக்கின்ற நிலையற்ற இன்பத்தை இன்பத்திலுள்ள நாட்டத்தை அறவே துறந்து அப்படின்னு அர்த்தம் புறத்திலுள்ள நிலையற்ற இன்ப நாட்டத்தை அறவே துறந்து நன்றாக விட்டுவிட்டு அவ விட்டுவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு மேலே ஒரு சுகம் இருக்கப்பா பேரானந்தம் இருக்குது அதாவது சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றலகு திவ்ய தேஜோமயத்தை நர்த்தாய் மனுவர் ஆத்மசுக நிர்வத்தகா அடுத்தது நீங்கள் போட்டுக்கணும் ஆத்ம சுகம் என்னது இதுக்கு ஆப்போசிட் உள்ளே இருக்கின்ற நிலையான இன்ப நாட்டத்தை அடைந்து அதை மாற்றி போட்டுக்கணும் உள்ளே இருக்கின்ற நிலையான இன்பத்தில் நாட்டத்தை அடைந்துன்னு போடலைவர் இன்பத்தில் ஒடுங்கின்னு போட்டு விட்டார் நிறுவகான்னா லீனகான்னு அர்த்தம் லீனகான்னா ஒடுங்கின்னு அர்த்தம் இந்த ஆனந்தத்தில் போயிட்டாம ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா இந்த ஆனந்தத்தைலாம் வந்து எல்லாம் விருப்பு வெறுப்பு வளர்க்குற ஆனந்தம் எந்த ஆனந்தம் விஷயான விஷயானந்தத்தில் விருப்ப வெறுப்பு இருக்குது ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது ரொம்ப சிரமம் அது விஷயானந்தத்தில் தான் நிறைய இது இருக்குது என்ன ஐட்டம் பண்ணுங்கோ எங்கே வேணாலும் அதனால தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வைக்கிறான் யாருக்கு எது பிடிக்கிறதோ அதை சாப்பிடட்டும் அப்படின்னு வைக்கிறாங்க இப்போ உங்களுக்கெல்லாம் ஒன்று பிடிச்சிருக்கும் உங்கள் அம்மா அப்பா ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ குழந்தைங்கள்லாம் போய் எங்கேயும் இல்லாமல் என்னாமோ சாப்பிட்டு பழகி அவங்க என்ன கேட்குறாங்க என்ன பிஸ்சா கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறது அப்போ நீங்கள் அது தான் பண்ணணும் வீட்டில் உங்களுக்கு அது பிடிக்காது எல்லாம் கஷ்டம்தான் அது லைஃப் என்ன எல்லா ராகத்வேஷம் ஜாஸ்தியாகிடுது ஆ விஷய சுக்கத்தினால ஒற்றுமை கொலை விஷய சுகத்தினால் விஷய சுக நாட்டம் ஒற்றுமையை கொலைக்கிறது ஆத்ம சுக நாட்டம் என்ன பண்ணுகிறது எல்லோரும் ஒன்று என்பதை உணர்த்துகிறது அதுதான் டக்அஃப் வாரே அதுதான் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சது குழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது அப்புறம் அவங்க மாமனார் மாமியாருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது எல்லாம் எல்லாம் எவ்வளோ சிக்கல் இருக்குது சுவாமி அதெல்லாம் வேண்டாம் ஆத்ம சுகத்தையே பேசும் அப்படின்னு தோணும் நான் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது கம்பேர் பண்ணுறது இந்த ஸ்லோகத்தில் என்னென்னா அதை ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறது ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போக வேதத்தில் ஒரு அழகான மந்திரம் வருகிறது சுகாதி இந்துக்க நிதனாம் பிரதிமுஞ்சஸ்வஸ்வாம்புறம் என்று சூரிய நமஸ்கார மந்திரத்தில் சுகாதீன் துக்க நிதனாம் அனுபவிக்கிற எல்லா சுகமும் துக்க காரணம் எப்படி சொல்லுங்க சுகாதீன் துக்க நிதனாம் ஒரு மந்திரம் அது மாதிரி நம்ம அனுபவிக்கிற எல்லா சுகமும் என்ன ஆகிறது நமக்கே நம்ம பேரில் கோபத்தை வரும்படி பண்ணுறது நமக்கே நம்மளை பிடிக்காமல் பண்ணிடும் என்ன என்ன பண்ணுறது இப்படி எல்லாம் பழகி போயிட்டோம் விட முடியலையே அப்படின்னு நமக்கே இதாகிடும் அது அடிக்ட அதுக்கு தான் நான் அந்த பந்தகத்வம்னு சொன்னேன் இந்த பந்தகத்துவம்ங்கிறது ஒரு பெரிய தோஷம் இவர் ஆறாம் சொல்லுவார் ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமி சொல்லுவார் ஆசிரமத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் தொடங்கி தொடர்ந்து நடக்கின்ற ஒரே இடம் எது நான் தொடர்ந்து நடக்கின்ற ஒரே இடம் பிரம்மதேவனே வந்தாலும் திருப்திப்படுத்த முடியாது நடக்கவே நடக்காது ட்ரை பண்ணி பாருங்க நடக்கே நட எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி சமைக்க முடியுமா நடக்குமா அப்போ என்ன ஆகும்னா நான் பண்ணி காட்டுறேன்னு ஒருத்தர் வருவார் பண்ணுவார் அவருக்கு வேணுங்கிற மாதிரி அவர் பண்ணுவார் அப்புறம் இன்னொருத்தர் வருவார் இல்லை இல்லை சரி இல்லை அப்படின்பார் இப்படியே பண்ணிட்டுருப்பாங்க கடைசியில் என்ன ஆகும்னா நகர்மனா ே நியாகே நைகே அமிரு தத்வ நசு வேறு வழியே கிடையாது இந்த விஷய சுக்கத்தோட தோஷத்தை சொல்கிறதுக்காக அவ சொல்கிறேன் பயப்படாங்க சுவாமிஜி ஏதோ குத்தி காட்டுறாருனா நினைச்சாங்க உண்மையை ஃபேக்டை பற்றி பேசுகிறோம் நம்ம எல்லோரும் என்ன அனுபவிச்சுன்னு இருக்கோமோ அதை உட்காந்து யோசிக்கிறோம் உட்காந்து நம்ம யோசித்து நம்ம எப்படியெல்லாம் சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லி இது சம்சாரம் தான் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அதே சமயம் நம்முடைய பழக்கத்தை நம்மளால் அதுதான் மாயோட மகிமை நம்மளை வந்து என்ன பண்ணுறது நான் பழக்கி வச்சுடுறது ஒரே மாதிரி இருந்துவிட்டால் பரவாயில்லையே ஒரே நாக்கு எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது ஆத்மா எல்லாருக்கும் ஒன்றே ஒரே மாதிரி ஒரே ஒன்று தான் சொல்லிக்கிறோம் நாக்கு எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது மூக்கு ஒரே மாதிரியாக இருக்குது கண் ஒரே மாதிரியாக இருக்குது இல்லையே மனசு ஒரே மாதிரியாக இருக்குது இல்லை இதை என்ன தான் சுவாமி அதுக்கு தான் இதை மதிக்காதேன்னு இதை வந்து அளவாக மதிக்கணும் அதை தான் இங்கே சொல்கிறார் ஆத்ம சுக நிறுவகா ஆத்ம சுக்கத்தில் ஒடுங்கி ஒடுங்கி இருக்கிறான் யார் ஜீவன் முக்தன் அது மாதிரி இருக்குது இது எப்படி இருக்குன்னா ரெண்டாவது லைனில் இருக்குது பாருங்க ஸ்வஸ்த் ஹடஸ்தீபவத்துன்னு இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் ஸ்வஸ்தா ஸ்வாந்தரேவ பிரகாசத்தே இது இன்னொரு இன்னொரு பாடம் இருக்குது ஷஸ்வத்து அந்தரேவ பிரகாசத்தேன்னு இன்னொரு ரீடிங் இருக்குது ஷஸ்வத் அந்தரேவ பிரகாசத்தே கடஸ்தீபவத் சஸ்வத் அந்தரேவ பிரகாசத்தே அப்படின்னு இருக்குது சஸ்வத்துன்னு சொன்னால் நித்யம்னு அர்த்தம் ஸ்வஸ்தான் என்ன அர்த்தம் தன்னில் இருக்கிறான்னு அர்த்தம் ஸ்வஸ்தா ஸ்வஸ்மின் திஷ்டி இது ஸ்வஸ்தா சங்கராச்சாரியார் மோட்சத்துக்கு லக்ஷணம் சொல்கிறதே ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷாங்கிறார் தன்னில் தான் இருப்பதே முக்தி தன்னில் தான் இருப்பதே முக்திங்கிறார் ஆதிசங்கரர் ரொம்ப முக்கியமான லக்ஷணம் அது ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷா மாண்டூக்கிய உபனிஷத்தில் வியாக்கியானத்தில் சொல்கிறார் அது மாதிரி இங்கேயும் என்ன புரிஞ்சுக்கணும் ஸ்வஸ்தகான்னா என்ன அர்த்தம் இதுக்கு ஸ்வஸ்தகாக்கு ஆப்போசிட் என்னது பரஸ்தஹா விஷய சுகமெல்லாம் என்னதுன்னா அதில் மாட்டின்னு இருக்கேன் அதாவது சில பேர் ஆசிரமத்துக்கு வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன எனக்கு பேப்பரையும் காஃபியையும் விட முடியாது ஆசிரமத்தில் பேப்பர் கிடையாது காஃபியே காஃபி கிடையாது ஆனால் பேப்பரையும் காஃபியும் விட முடியாதுங்கிறதுனால நான் வரலை அப்படின்னா என்ன அர்த்தம் பேப்பர்லையும் காஃபிலையும் நான் இருக்கேன்னு அர்த்தம் பரஸ்தஹா என்னுடைய சுகம் அதில் இருக்குது என்னுடைய சுகம் விஷயத்தில் இருக்குது ஆனால் இங்கே என்ன நான் எதுலேயுமே இல்லை இன்க்ளூடிங் மைண்டில் கூட நான் இல்லை என்னுடைய மனசையும் புத்தியையும் கூட நான் பொருட்படுத்துறது இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது சாதாரண விஷயமா என்ன அகங்காரத்தையே நாசம் பண்ணுறேன் என்னுடைய தனித்தன்மையும் இல்லாமல் பண்ணிக்கிறேன் ஆக ஸ்வஸ்தகாங்கிறது ரொம்ப முக்கியம் சஸ்வத்துங்கிற பாடத்துக்கு என்ன அர்த்தம் நித்யம்னு அர்த்தம் சஸ்வத்துன்னு சொன்னால் நித்தியம்னு அர்த்தம் எப்பொழுதும்னு அர்த்தம் அந்தரேவ பிரகாசத்தே இந்த ஆனந்தம் வெளியில் தெரியுமா எல்லார்கிட்டையும் சொல்லிக்க முடியுமா நான் ஆனந்தமாக இருக்கேங்கிறது இப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்டக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த பொருளால் நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது நம்ம நினைக்கிறோம் இது ஒரு அழகான பிரமை தான் அது மாத்திரமில்லை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இப்போ தீபாவளிக்கு துணி வாங்கிறதுல வந்து நிறைய சண்டை தான் வருதுங்கிறாங்க எங்கிட்ட சில பேர் சொல்கிறாங்க இது வாங்குறதில் சுவாமி எல்லாரையும் கூட்டின்னு போக வாங்க வேண்டியிருக்கு பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் பண்ணியும் கடைசியில் என்னென்னா அது நான் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் எல்லாம் சண்டையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க சில பேர் நமக்கு தெரியாது நமக்கு நம்ம சண்டையே பெருசாக இருக்குது அப்படி இருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் வீட்டில் எல்லாம் அப்படிலாம் வருது பிரச்சினையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க எதுக்கு இதை சொல்கிறோன்னா இந்த பொருள் வந்து நமக்கு ஆனந்தம் கொடுக்குற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா இப்போ எல்லாம் கட்டடத்தை எல்லாம் பார்க்குறாங்க கட்டடமெல்லாம் நிறைய இருக்குது நிறைய மரங்கள்லாம் இருக்குது செடிகொடிகள்லாம் இருக்குது இந்த வஸ்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது அதனால நம்ம ஆனந்தமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இதை மெயின்டைன் பண்ணுறதை நினச்சாலே துக்கம்தான் ஆனால் வந்து நம்ம வேதாந்தம் படித்ததுனால ஆசிரமத்தில் இருக்கிறதுனால தப்பிச்சுன்ட்ருக்கோம் நிறைய பேருக்கு அப்படி இல்லையே பெரிய பங்களா இருக்குது நம்ம பார்க்குறோம் பிரம்மாண்டமான பங்களா இந்த கடை வச்சிருக்கிறவரை வச்சு பெரிய கடையெல்லாம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கடை வச்சுருக்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்னு தான் நம்ம நினைப்போம் நிறைய மாத்திரம் இல்லை இவ்வளோ தூரத்துக்கு வளையல் போட்டுருக்காங்க இவ்வளோ எல்லாம் வளையல்லாம் போட்டுன்னு எல்லாம் இதாக இருக்காங்க அப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மோர் வளையல் மோர் ஹாப்பினஸ் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் மோர் வளையல் மோர் ஹாப்பினஸ் அப்போ வந்து அது அது நமக்கு என்னென்னா அது அத்தனை ராத்திரி ஒழுங்காக கழட்டி வைக்கணும் கழட்டி வைக்கணும் இதை போட்டுனேவாக குளிக்க முடியும் அதை கழட்டி வைக்கணும் கழட்டி வச்சால் அது வைக்கணும் வைக்கிறது ஒரு உள்ளுக்குள்ளே லாக்கரில் வைக்கணும் வச்சதுக்கப்புறம் அதை பூட்டணும் பூட்டினத்துக்கு பிறகு அந்த கதவை பூட்டி வைக்கணும் நம்ம திண்ணையில் படுத்தாலும் பரவாயில்லை நம்மளை ஒருத்தனும் எடுத்துன்னு போக அதுதானே முக்கியம் இல்லை இதெல்லாம் யோசிக்கணும் அது என்ன எதுக்கு இது சொல்கிறோம்னா இந்த இந்த மலோகத்தில் என்ன இருக்குதுன்னா இந்த ஆனந்தம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது ஞானத்தினால இந்த ஆனந்தம் அஸ்வாந்தரேவ பிரகாஷது இது என்ன பரப்பிரத்தியக்ஷம் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஏதோ ரொம்ப நேரம் வர்ணன பண்ணால் உங்களுக்கு போர் அடிக்கப்படாதுன்னு உள்ளே போயிட்டேன் டக்குன்னு அதனால் என்னதுன்னா எல்லாம் நம்ம நினச்சின்னு இருக்கோம் இதெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நம்ம ஒரு பிரம அதனால் பாடுறவங்க எப்படி பாடுறாங்க எல்லாம் மருங்கும் மாய எப்படி விளையாடுறது பாருங்க ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த மாமே அதுதானே ஒரு கதை சொல்கிறாங்க ஏதோ ஒரு பறவை என்ன பண்ணித்தான் ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு மீனையோ வடையவோ ஏதோ எடுத்துட்டுதுன்னு வச்சுங்கண்ணே அது எடுத்துட்டு போகிற போது என்ன எல்லா பறவையும் துரத்துறது அது வாயில் இருக்கிறத போட்டதோ இல்லையோ பக்கத்தில் ஒரு ஆள் அது மாதிரி நமக்கு எல்லாரும் என்ன நினச்சிட்டுருக்கோம் அதில் தான் நமக்கு இன்பம்னு நினச்சிக்கொண்டிருக்கும் ரொம்ப அதிசயம்தான் இதுதான் இதுதான் இதுல உள்ள திருமணமே கஷ்டித் தீர்ப்பிரத்யேக ஆத்மான மைஷத்து ஆவருத்த எத்தனை பிரம்மணி ரமத்தே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவ இது யாருக்கா சொல்ல முடியுமோ வெளியில் தெரியுமோ அறிவால பெற்ற பேரின்பம் பொருளால பெற்ற சிறு இன்பம் அல்ல பொருளால் பெற்ற சிறு அல்ல அறிவால் பெற்ற பேரின்பம் நிறதிசய சுகம்னு பேர் ஒப்புயர்வற்ற பேரின்பம் இது யாருக்கிட்ட சொல்ல முடியும் முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது அதாவது வெளியில் இருக்கிற சுகத்தை எல்லாம் வேண்டான்னு விட்டு ஆத்ம சுகத்தில் ஒடுங்கியிருக்கான் ஸ்வஸ்தகா தன்னில்தான் இருக்கிறான் அது உள்ளே தானே விளங்குகிறது யார்கிட்டையும் சொல்ல முடியாது நான் பெற்ற இன்பத்தை என்ன பண்ண முடியும்னா உனக்கு புரிய வைக்க முடியும் நீயும் அந்த சுகத்தை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அது வெளியில் இருக்கிற பொருளால் வர்றதில்லை ஆகையினால் சுவாந்தரேவ பிரகாசத்தே தனக்குள்ளே தான் பிரகாசிக்கிறது பகிரேவ பிரகாசத்தே இல்லை சுவாந்தரேவ பிரகாசத்தே ஆகையினால் இந்த விஷய சுகத்தை தியாகம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை ஆத்ம சுகம் புரியணும் அனந்த கோட்டி ஜென்மாவில் பணின நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூதஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே பூத ஜென்மங்கள்னால் என்ன அர்த்தம் பூதமாக பிறந்ததுன்னு அர்த்தம் இல்லை பூதம்னா கடந்தன்னு அர்த்தம் கடந்த பிறவிகள்னு அர்த்தம் பூதகாலம்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் கடந்த பிறவிகள் பல பிறவிகளில் செய்த புண்ணியம்னு அர்த்தம் இதில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் கடஸ்தீபவது குடத்தில் வைத்த விளக்கு போல குடத்தில் வைத்த விளக்கு போல் அதனால் குடத்தில் இருக்கிற விளக்கு குடத்துக்குள்ள தான் வெளிச்சம் கொடுக்கும் அது மாதிரி இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் இருக்கான் அது வந்து அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக என்னது சுரமந்திர தருமூலிவாசாபூத்தலமஜினம் வாச சர்வரிக்கோகத்தியாக கச சுகம் நோதி விராக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன விராக கி சுகம் நோதி அப்படி படிக்கணும் விராக பற்றின்மை யாருக்குத்தான் இன்பம் தராது அப்படி சொல்கிறது சுரமந்திர தருமூல நிவாசகா சுரமந்திரம்னா என்ன அர்த்தம் கோவில் கோவிலில் தென்னையில் படுத்துக்கிறான் இல்லாட்டி மரத்தடியில் இருக்கான் சன்னியாசி ஞானி அப்புறம் படுத்துக்கிறதுக்கு என்னென்ன பெட் இருக்கான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பூமியிலே அப்படியே படுத்துக்கிறான்னா ஷையா பூ கட்டிக்கிறது என்னதுன்னா ஏதோ மாந்தோலோ புலித்தோலோ கட்டிக்கிறான் ஷையா பூத்தலம் அஜினம் வாசகா அப்புறம் யாராவது கூட இருக்காங்களா ஹெல்ப்புக்குன்னு சர்வ பரிகிரக போகத் தியாகா கமண்டலம் கூட கிடையாது எல்லாத்தையும் அவனுக்கு ஒன்று பற்று எதுலேயும் இல்லை வேணும்னு இல்லைன்னா அதில் அதெல்லாம் தேவையில்லை எவ்வளோ யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறான்னா அசுக விராக சுகம் கரு கசிய சுகம் விராக கசிய சுகம் ந கருவதி பற்றின்மை யாருக்குத்தான் இன்பத்தை தராது அப்படின்னு அர்த்தம் அஸ்வாந்தரேவ பிரகாசத்தே கடஸ்தீபவத்து ரொம்ப அழகான உதாரணம் குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கானது குடத்துக்குள்ளே மாத்திரம் எப்படி வெளிச்சத்தை தருமோ அப்படி இந்த இந்த ஆனந்தம் என்னென்ன சுவாமி நன்னா புரியறது இந்த ஆனந்தத்தை வெளியில் காட்ட முடியாது துப்ப முடியாத இந்த ஆனந்தத்தை கொஞ்சம் துப்புங்குடே அப்படின்னா ஆனந்தத்தை துப்ப முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சொன்னால் புரியும் புரிஞ்ச உடனே என்ன ஆயிடுது அவங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள் அதனால தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் க்ளாஸில் இந்த மாதிரிலாம் ரொம்ப சீரியஸாக படிக்கணும் நீங்களாம் வந்து ரொம்ப நாளாக படிக்கிறீங்க அதனால உங்களுக்கு அப்படிலாம் தோ சில பேர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க திடீர்னு கண்ணை மூடி நிடுவாங்க நான் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு இது ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாங்களா அந்தரேவ பிரகாஷத்தை அப்படின்ன உடனே சமாதிக்கு போயிடுவாங்க அப்படின்னு உடனே நான் என்ன என்ன நானும் போயிடணும் சமாதிக்கு அந்தரேவ பிரகாஷத்தை ஆஹா ஆனந்தம் அப்படின்னு சொல்ல ஆஹ அந்தரேவ பிரகாஷத்தை இது நாம் வச்சுக்கணும் உள்ளும் அல்ல புறமும் அல்லங்கிற ஞானத்தினால் ஏற்படுற சுகம் இந்த சுகம் எதுக்கு தெரியும் மனசில் தான் தெரியும் வேறு என்ன பண்ணுறது இது ஞான சுகம் ஞானத்தினால ஏற்படுற சுகம் இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது சொல்ல விட்டு போயிட்டு தனுக்கு இப்போ தான் வருது கீதையில் பகவான் சுகத்தை மூணாக பிரிக்கிறார் கிருஷ்ணர் கீதையில் சுகத்தை மூணாக பிரிக்கிறார் தாமச சுகம் ராஜச சுகம் சாத்திக சுகம் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்கார் தாமச சுகம்னா என்னன்னா தூங்கிறது நித்ரா அப்புறம் சோம்பேறித்தனத்தில் இருக்கிற ஒரு ஆனந்தம் ஒன்றும் வேண்டாயா அப்படின்னு விட்டுவிடுறது அப்புறம் வந்து என்னென்னா அலட்சியம் அலட்சியப்படுத்துறதுல பிரமாதஹான்னு பேர் நித்ராலசிய பிரமாதோத்தம் எது அக்ரேச்ச அனுபந்தேச்ச சுகம் மோகனம் ஆத்மனா நித்ராலசிய பிரமாதோத்தம் தத்தாமசம் உதாகிருதம் தாமச சுகம்னா என்னென்னா ஒன்றும் தர்ம காரியமெல்லாம் புண்ணியமெல்லாம் பண்ணுறது கிடையாது சும்மா சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது அவ்வளோதான் அதாவது என்னென்னா யாராவது பெரியவங்க ஏதாவது சொன்னோம்னா போய அப்படின்றது எப்படி பார்த்தியா நான் சொன்னேன் வருமா அதில் வெறும் ஒரு ஆனந்தம் பார்த்தியா இதெல்லாம் வந்து நான்லாம் நான்லாம் இந்த ஆளையெல்லாம் காலையில்லாம் விழுந்து கும்பிட மாட்டேன் ஐ டோன்ட் கேர் அப்படின் சொல்லி அதில் ஒரு ஆனந்தம் அந்த பிரமாதம்னு பேர் நெக்லிஜென்ஸு இதெல்லாம் நிறையா அர்த்தம் இருக்குது அதான் நித்ரா ஆலசியம் பிரமாத சுகம் நித்ரா சுகம் ஆலசிய சுகம் பிரமாத சுகம் பிரமாதம்னா ஏன் வச்சுங்க பிரமாதம்னு சொன்னால் கவனக் குறைவுன்னு அர்த்தம் கவனம் கவனிக்கிறதுல அலட்சிய போக்கு அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் கிடையாதுங்க சும்மா எல்லாம் வந்து தர்மம் நியாயம் சத்தியம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்படி சொல்கிறேன் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் காட்சி கொண்டதே கோலம் இது வந்து என்ன சுகம் இது தாமச சுகம் அப்புறம் என்ன விஷய சுகம் என்னதுன்னா விஷயேந்திரிய சம்யோகாத் எத்ததே அமிரோபமம் பரிணாமே விஷம் இவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம் எல்லாம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருக்குது அதாவது விஷயேந்திரிய சம்யோகாத் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் சேர்ந்து விஷயத்தில் சம்பந்தப்படுறது ரூபம் சப்தம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் ஸ்ரோத்ரம் தொக்கு சக்ஷுகு ரசனா கிராணம் மெய்வாய் கண் மூக்கு செவி சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் இதுதான் பெரிய பந்தம் இதிலேருந்து விடுபட முடியல இந்த மனம் இந்திரியங்கள் இந்திய விஷயங்கள் இதில் மாட்டின்று முழிக்கிறோம் நம்ம எல்லாரும் இதுக்கு அடிமையாயிட்டோம் இந்திரிய விஷயங்கள் இந்திரியங்கள் அந்தக்கரணம் ஜீவாத்மா பாவம் அப்பாவி இதோடு மாட்டின்று முழிக்கிறான் ஜீவாத்மான்னா யாருன்னு கேட்காதீங்க அது யார் சுவாமியும் புதுசாக இருக்குது நான் தான் நீங்கள எதிரோ அதான் இது அழகாக பகவானே சொல்றாரு இல்லையா என்னது விஷய எத்தோய்ய கௌன்ய புருஷஸ் விபச்சித்திரிய பிரமா பிரசபம் மன எதுக்கு சொல்கிறேன் இந்த விஷயேந்திரியசம்யோகாத் எத்ததே அமிரோபம் என்னன்னா சாப்பிட்றவோ தீபாவளி பட்சணம் டயாபிட்டிக் பார்க்குற போது என்ன ஆஹ் இது ஒன்றும் பண்ணாது ஏற்கனவே இருபத்தஞ்சி தினம் ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்தாச்சு அப்புறம் உடனே என்னன்னா இது வந்து அன்னைக்கு மாதிரி இது பண்ணாது அப்படின்னு சொல்கிறது பாருங்க அதுதான் விசேஷமான இது அந்த நேரம் நமக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது விஷயேந்திரிய சம்யோகா எத்தது அக்ரே அமிர்தோபமம் அது அமிர்தம் மாதிரி இருக்குது அது வந்து உள்ளே போட்ட உடனே நாக்கில் வச்ச உடனே ஆஹா ஆஹா இது மாதிரி ஆத்மபோதம் வருமா அப்படி சொல்லி நாக்கில் வச்ச உடனே அப்படி தோன்று நாக்கை தாண்டின பிறகு அதெல்லாம் வர்ணனை பண்ணணும் நாக்கை தாண்டிய பிறகு உள்ளுக்குள்ளே போய் அது என்னெல்லாமோ ரசாயன பரிமாற்றங்கள்லாம் நடந்து அது என்ன தே இது பண்ணிவிட்டு திடீர்னு அப்புறம் சோர்ந்து போக கண்கள் மங்க எல்லாம் வர பிரச்சனை வர வர என்ன ஆகுறதுன்னா உடனே என்ன பண்ணுறது டாக்டர் டக்குனு அவர் ரெண்டு மாத்திரையை கூட்டும்பர் நான் ரொம்ப வர்ணனை பண்ணலை உங்கள் நீங்கள் மற்றதெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணிக்கோங்க விஷயேந்திரிய சம்யோகாத்து எத்தது அக்ரே அமிரோபமம் அமிர்தம் மாதிரி இருக்குது அப்புறம் பரிணாமே விஷமிவை பரிணாமே என்னாறுதுண்ணா அது பரிணமிக்கிற போது விஷமாக மாறுறது உடம்புக்கு தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம் முதல்ல அமிர்தமாக இருந்து முதல்ல சுகமாக இருந்து பிறகு துக்கத்தை உண்டு பண்ணுற சுகம் முதல்ல சுகமாக இருந்து பிறகு துக்கத்தை உண்டு பண்ணுற சுகம் ராஜச சுகம் அது அந்த தாமச சுகம் என்ன சுகம் மாதிரி தெரியும் அப்புறம் ஒரு நாளைக்கு உணர்கிற போது அடடா வாழ்நாளை வீணாக்கிட்டேன்னே எல்லாம் பிறவிலாம் வீணாக போச்சே தெரியாத்தனமாக பண்ணிவிட்டேனே நான் எது எது எது எது துன்பத்துக்கு மூல காரணமோ அதை போய் இன்பம் நினச்சுட்டேனே அப்படின்னு தம தாமச சுகத்தோட தோஷம் அது இந்த ராஜச சுகத்தினுடைய இது என்னாகும்னா அந்த நேரம் சுகமாக இருக்கும் அப்புறம் துக்கமாக இருக்கும் இது தர்மமாக அனுபவித்தாலும் சுகந்தான் துக்கம்தான் தர்மமாக அனுபவித்தாலும் தர்மமாக அனுபவிக்கிற சுகமும் துக்கமாக தான் மாறுது ஆனால் அடுத்தது என்னதுன்னா परिणामे तत्सुखं, तद्रे विषमी परिणाम अमृतोपम तत्म सामोक्त आत्मबुद्धि प्रसाद इतना वो विषमा अमृतम सूमा चलाई इनना वीर अब योगदे एपीर நமக்கு வந்து இது சாப்பிடாமல் இருக்கிறது ஏதாவது இது தோஷத்தை உண்டு பண்ணுனா சாப்பிடாமல் இருக்கிறது கஷ்டமாகத்தான் இருக்குது ஆனால் அமிர்தத்தை உண்டு பண்ணுறது ஆக எத்தது அக்கிரே விஷமிவை ஆன்மீக சாதனைகளெல்லாம் இந்த புலநடக்க பயிற்சிகளெல்லாம் கஷ்டமாகத்தான் இருக்குது ஆரம்பத்தில் கஷ்டமாகத்தான் இருக்குது இந்த மூணு சுகத்தையும் நம்ம வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும் அக்ரே விஷமம் ஆன்மீக பயிற்சிகள் சாதனைகள் எல்லாம் ரொம்ப கடினமாக ஏன்னா விஷய சுகத்தையும் விடணும் தாமச சுகத்தையும் விடணும் ராஜச சுகத்தையும் விடணும் அதுதான் சாத்விக சுகத்துக்கு காரணம் அது விஷம் கஷ்டமாக இருக்கா இல்லையா கஷ்டமாக இருக்குது அது விஷமிவ பவதி பரிணாமே அமிர்தோபமம் அதுக்கப்புறம் பார்த்தா ஆஹா இந்த தத்துவத்தை எல்லாம் புரிஞ்சு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்திகம் புரோக்தம் அது என்னதுன்னா ஆத்ம புத்தி பிரசாதஜம் ரொம்ப அழகான ஸ்லோகம் ஆத்ம புத்தின்னா என்ன அர்த்தம் ஆத்ம ஜானத்தினால் ஏற்படுற மனத்தெளிவினால் உண்டாகும் இன்பம்னு ஆத்ம ஜானத்தினால் ஏற்படுகின்ற மனத்தெளிவினால் உண்டாகும் இன்பம் ஆத்ம புத்தி ஆத்ம புத்தின்னா என்ன அர்த்தம் ஆத்ம ஜானம் பிரசாதஜம் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரசாதத்திலேருந்து வர்றது பிரசாதம்னா என்ன அர்த்தம் மன அமைதி மனத்தெளிவு அதுலேருந்து உண்டாகிற சுகம் ஆக இனி ஆத்ம சுகங்கிறது எப்படின்னா ஆத்ம சுகம் சாத்விக சுகமாக ராஜச சுகமாக தாமச சுகமான கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ரெண்டு சந்தேகம் வரலாம் சாத்விக சுகமாக இருக்குமோன்னு ஆத்ம சுகங்கிறது சாத்திக சுகமும் அல்ல ஆத்மாவே சுகம் ஆத்ம சுகம்னு ஒன்றும் கிடையாது சுகமே ஆத்மா சுகமே ஆத்மானு புரிஞ்சுக்கிறதுனாலே ஏற்படுற சுகம்னு சொன்னதுனால தப்பு இல்லை அது சாத்திக சுகம் சுகமே ஆத்மானு புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுற சுகம் சாத்திக சுகம் ஆனால் அந்த சாத்திக சுகத்துக்கும் நாம் அடிமை கிடையாது விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இருந்த சாத்விக அபிமானமும் கிடையாது நான் வந்து தமோகுணமும் உடையவன் அல்ல ரஜோகுணமும் உடையவன் அல்ல சத்வகுணம் உடையவல்ல அஹம் நர்ணா அஸ்மி அஹம் நர்ண ஆத்மானஸ்வரூப்போகம் அஸ்மி அவ்வளோதான் ஆஹ்பாஹ்நித்ய சுகாசக்தி ஹித்வாத்ம சுகனிவிற்றஸ்தீபவத்ஸ்வஸ்தா சுவாந்தரேவ பிரகாசத்தை ஒரு ஸ்லோகமே போயிடுத்து ஆச்சாரியர் ஜீவன் முக்தனுடைய லக்ஷணத்தை சொல்கிறார் ஜீவன் முக்தனுடைய தன்மையை சொல்கிறார் அதிலேயே தத்துவஜான விஷயமும் அடங்கி இருக்கிறது ஜீவன் முக்தன் எதனால் ஜீவன் முக்தி அடைந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டால் ஆத்ம ஜானத்தினால ஜீவன் முக்தியை அடைந்திருக்கிறான் தன்னை பற்றிய அறிவினால் உடல் மனம் புத்தி இவைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறான் அவைகளுடைய தர்மங்களிலிருந்து தான் யாருங்கிற உண்மையை புரிஞ்சிருக்கிற காரணத்தினால இந்த சரீரம் மனசு புத்தி இதிலிருந்து விடுபட்டுருக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தின்னு பேர் ஜீவன் ஒரு அர்த்தம் என்னென்னா ஞானத்தோட பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் ஜீவன் இந்த சரீரம் இந்த இந்த பிற பிறப்பில் என்ன புண்ணிய பாப சுகதுக்கத்தை அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை அனுபவிக்கிறான் ஆனால் அதே சமயம் அது பிராரப்த கர்மம் ஷரீரத்துக்குத்தான் சிதாபாசனுக்கு தான் ஜீவனுக்குத்தான் அகங்காரத்துக்குத்தான் பிரம்மஸ்வரூபமாகிய எனக்கு கிடையாது அந்த ஜானம் விறத்தி ஞானம் மனசில் இருக்குது ஆக பிராரப்த ஞானத்தோட பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் ஜீவன் முக்தின்னு சாஸ்திரம் சொல்கிறது அவன் தன்னை ஜீவன் நினைக்கிறதில்லை தன்னை பிரம்மமாக நினைப்பானா சாஸ்திர திருஷ்டியில் லோக திருஷ்டியில் உபதேசத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது இதை ஜீவன் முக்தி அவன் என்ன நினைக்கிறான்னா நான் பிரம்மம்னு நினைக்கிறான் அகம் ஜீவன் முக்தகாங்கிறது கூட லோக திருஷ்டி சாஸ்திர திருஷ்டி வாஸ்தவம் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய திருஷ்டி என்னது அகம் பிரம்மாஸ்மிங்கிற விற்பிதான் இருக்கிற அனித்திய சுகத்தை விட்டுவிட்டு சுகத்தில் இருக்கிற ஈடுபாட்டை விட்டுவிட்டு ஆத்ம சுகத்தில் ஒடுங்கி இருக்கிறவன் ஒடுங்கி இருக்கிறான் அது உள்ள அந்த அது எப்படிங்கிறத உதாரணம் சொல்லுகிறது குடத்துக்குள்ளே வச்சிருக்கிற விளக்கு எப்படி குடத்துக்குள்ளே மாத்திரம் பிரகாசிக்கிறதோ அப்படி அந்தக்கரணத்தில் இருக்கிற விறத்திஞானம் அந்தகரணத்தில் இருக்கிற ஆனந்தமானது அந்த ஞானத்தினால் ஏற்பட்டிருக்கிற ஆனந்தம் அல்லது சைத்தன்ய உள்ளுக்குள்ளே அவனுக்கு பிரகாசிக்கிறது அவனுக்கு தெரியுவது என்ன படிச்சு புரிஞ்சின் இருக்கிறதுனால அவனுக்கு அது புரியும் ஆக ஸ்வாந்தரேவ பிரகாஷத்தே ஆக எந்த விஷயத்திலையும் உபனிஷத் சொல்கிறது நன்றாக சாஸ்திரம் படித்து ஞானத்தை அடைஞ்சு ஆசையை வென்றவனுக்கு எல்லா ஆனந்தமும் இங்கேயே இருக்குது ஸ்ரோத்ரிய சாகாம தச ச ஏகோ பிரம்மண பிரம்மாவோடய ஆனந்தமும் அவனுக்கு அடக்கம் இவனோட ஆனந்தம் பிரம்மாவுக்கு கிடையாது பிரம்மாவோடய ஆனந்தம் இவனோட ஆனந்தத்துக்குள்ளே அடங்கி விடுகிறது எப்படி ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயில் அடங்கிறதோ அப்படி உதாரணம் சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் கீதையில் எங்கேயும் ஜலம் நிறைஞ்சிருக்கிற போது கிணத்து தண்ணியினுடைய உபயோகம் எீ நரஞ்சிருக்கிற ஜலத்தில் இருக்கிறது எங்கீ நரஞ்சிருக்கிற ஜலத்தினுடைய உபயோகம் கிணத்தில் கிடையாது அஹ உதானே சர்வசம்ப்ளோதே தாவன் சர்வ வேத விஜாத நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தாய் அஹீதையொன்னே அஹ்வாந்தரேவ் பிரக்காத்தே அதனால் அவனுடைய உள்ளத்தில் அந்த ஆனந்தம் ஒளிர்வதை அவன் உணர்கிறான் ஸ்வஸ்தா ஸ்வஸ்தகான்னா ஸ்வஸ்மின் திஷ்டதி இது ஸ்வஸ்தா தன்னில் தான் இருக்கிறான்னு அர்த்தம் எதோடையும் சேரலேன்னு அர்த்தம் ஸ்வஸ்தகாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தன்னை எதோடையும் இணைச்சிக்கலேன்னு அர்த்தம் தன்னிடம் தான் இருக்கிறதுங்கிறது தேவையே தன்னை வந்து புத்தியோடையோ ஆனந்தமய கோஷத்தோடையோ விஜானமய கோஷத்தோடையோ மனோமய கோஷத்தோடையோ பிராணமய கோஷத்தோடையோ ஆன் அன்னமய கோஷத்தோடையோ விஷயத்தோடையோ நிறைய பேருக்கு ப்ராப்ளம் நிறைய இது என்ன எல்லாத்தோடய ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது நான் ஹோல் ஆசிரமத்தோடு என்னை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோன் இந்த கட்டடத்தோடு எல்லா கட்டடத்தோடு என்னை ஐடென்டிஃபை பண்ணி விட்டேன்னு வச்சுங்கோ என்ன புத்தி அதுக்கு பேருண்ணா விஷயாத்ம புத்தின்னு பேர் அதுவே நான் ஆகிடுறது ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் என்னோடதுன்னு நினச்சி விடுறேன் நான் ஆக கார் இருக்குதுன்னு வச்சுக்கோளேன் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுறதுன்னு வச்சுப்போம் பயப்பட வேண்டாம் கெட்டதே என்ன நினைக்கிறீங்கன்னு காருக்கு புஷ்ப மாலை போடுறதுனால என்னாகும் காருக்கு ஆபரணங்கள்லாம் போட்டு காருக்கெல்லாம் நிறைய பேர் சில பேர்லாம் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க காரை ரொம்ப அலங்காரம் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை காருக்கு எதாவது ஆச்சுன்னு சொன்னால் எனக்கு ஒன்று காரு நான் நினச்சிவிட்டேன்னா அது விஷயம் அது துக்கம் வரும் அதோட சு அதனால ஏற்படுற சுகன்னா ஐ ஹாவ் கார் ஐ ஆம் நாட் கார் அது கஷ்டம் இந்த வேதாந்தம் அந்த நேரம் வேலை செய்யணும் இது எதுக்கு சொல்கிறோம்ன்னாட்டால் ஸ்வஸ்தகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறேன் நினச்சிக்கூட ஸ்வஸ்தகா ஸ்வஸ்தகான்னா என்ன அர்த்தம் ஸ்வஸ்தமாக இருக்கான் ஸ்வஸ்மின் திஷ்டதி தன்னில் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னில் இருக்கிறதுங்கிறது என்ன தான் என்ன புத்தக அதாவது டேபிள் மேலே புஸ்தகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டே நான் இருக்கேன் அப்படின்னா எங்கிட்டே நான் இருக்கேன்னா என்ன எம்மேல நான் உட்காந்துட்டு இருக்கேனா நான் நானாக இருக்கேன் அவ்வளோதான் நான் நானாக இருக்கேன் நான் எதுவோ அதுவாக இருக்கேன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுன் இருக்கேன்னு அர்த்தம் ஆக விஷயங்களோடு என்ன ஐடென்டிஃபை பண்ணின்ட்டால் அதுக்கு என்ன புத்தி விஷயாத்ம புத்தின்னு பேர் இது நிறைய பேருக்கு அதுலேயே டைம் போய்டுருது அதாவது புத்திரன் மேலே புத்திரனை வந்து தான்னு நினச்சா என்னாகும் புத்திராத்ம புத்தி குழந்தைகளை நான்னு நினச்சோன்னு வச்சோம் கூட அதான் பிரச்சனை நான் நினைக்கிற மாதிரி குழந்தைகள் இருக்கணும்னா அது எப்படி இருக்கும் அவங்களுக்கும் ஐடியா ஆத்மா இருக்குது அவங்க சைதன்யம் அவங்களுடைய அபிலாஷைகள் அவங்களுடைய அந்த எப்படி இருக்க முடியும் ஆக குழந்தைகள் எல்லாம் வந்து என்னென்னா அது அதாவது தனியாக இருக்குது அதுவும் சைத்தன்ய ஸ்வரூபந்தான் தொய் மயி விஷ்ணு கொஞ்சம் கடினம் அவங்க அதுக்கு பேர் என்னதுன்னா கவுணாத்ம புத்தின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது ஆ புத்திரனை தானாக நினைக்கிறது அவன் அவனுக்கு எதாவது ஒன்றுன்னா நமக்கு கஷ்டமாக தெரியுறது அவனுக்கு எதாவது சுகம்னா நம்முடைய சுகமாக நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு அது பொண்ணோ ஆணோ இருந்தால் இருக்குது அதே சமயம் அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மாப்பிள்ளையோ கண்ணு கண்ணாணம் ஆகிடுச்சோம் அந்த குழந்தை அப்படி நினைக்க தோன்றதாண்ணா சம்பந்தம் எப்படி பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்துவிட்டால் பொண்ணு மூலமாக மாப்பிள்ளை கிட்டே நமக்கு என்னாகிறதுனா அந்த அவரும் நம்ம நம்மளை சேர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணவர் இது நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும் ஸ்வஸ்தகாக்கு தான் இது லட்சணம் திரும்ப திரும்ப ஏதோ சம்பந்தம் இல்லைன்னு நினச்சிட முடியாது இதெல்லாம் எவ்வளோ தூரம் பரவது பாருங்க தூங்குகிற போது மாத்திரம்தான் ஸ்வஸ்தகா தூங்குகிற போது நேச்சுரலாக ஸ்வஸ்தகா இயற்கையாக ஸ்வஸ்தமாக இருக்கிறது எப்போ தூங்குற போது முழிச்சுன் இருக்கிற போது ஸ்வஸ்தமாக இருக்கிறது எப்படி முழிச்சுன் போது விஷயாத்ம புத்தி தேகாத்ம புத்திராத்ம புத்தி அப்புறம் வந்து விஷயம்னால் என்ன நமக்கு இந்த உடம்புக்கு வேற வெளியில் இருக்கிற வஸ்து அது உயிரோடு உள்ளதாக இருக்கலாம் உயிரற்றதாக இருக்கலாம் நாய் கூட நிறைய பேருக்கு அபிமானம் இருக்குது நாய் இருக்குது பசுமாடு இருக்குது அப்புறம் கட்டடங்கள்லாம் இருக்குது ஜட வஸ்துக்கள் சேதன நம்ம மைண்டு வியாபிச்சிருக்கு ஜாகிரத அவஸ்தையில் இத்தனை இருந்தாலும் நம்ம தூங்குகிற போது நேச்சுரலாக ஸ்வஸ்தமாக தான் இருக்கும் ஆகா அதுக்கப்புறம் தேகாத்ம புத்தி அதுதான் சொன்னேன் அன்னமயாத்ம புத்தி அப்புறம் பிராணமயாத்ம புத்தி நம்ம உடம்பை பற்றி நினைக்கிற போது உடம்பு வந்து உடம்புல நோய் இருக்கேன்னு சொல்லி துக்கப்படுறோம் ஆரோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சந்தோஷப்படுறோம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சந்தோஷப்படுறதும் சரி வியாதி இருக்கேன்னு சொல்லி துக்கப்படுறதும் சரி பரஸ்தகா அப்புறம் என்ன ஆகுனா திடீர்னு தயா தகராறு பண்ண ஆரம்பிக்கும் உடம்பு ஆகையினால் உடம்பில் வச்சுருக்கிற அபிமானம் பரஸ்தகா அப்புறம் பசி தாகம் பிராணம் அப்புறம் மனசில் இருக்கிற கவலைகளோடு நம்மளை சேர்த்துக்கிறது சந்தோஷத்தோடு நம்மளை சேர்த்துக்கிறது அப்புறம் படிப்போட எனக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் அபரோக்ஷானுபூதி படித்து முடிச்சுட்டேன் ஆத்மபோதம் படிச்சுன்றிருக்கேன் எனக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு பகவத்கீதை தெரியும் நான் நம்ம லைனில் சொல்கிறேன் சில பேர் படித்தவங்க என்னென்னா தமிழில் கம்பராமாயணம் தெரியும் திருக்குறள் தெரியும் இல்லை ஃபிசிக்ஸ் தெரியும் கெமிஸ்ட்ரி தெரியும் அது விஜான அதுவும் இதுதான் ஐடியா வாசலில் போர்டு போட்டுக்கிறோம் பாருங்கள் போட்டுட்டு என்ன இங்கிலீஷ் லெட்டர்லாம் மாற்றி மாற்றி என்னெல்லாம் எஃப்ஆர்சிஎஸ் எம்பிபிஎஸ் என்னெல்லாமோ வாசலில் போட்டு போயிட்டு வாசலில் போடுற போது அந்த நேமுக்கு கீழே நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்லாம் போடு அதை யாராக ஒருத்தன் சாணியில் அப்பிட்டான்னு வச்சுக்கோங்க கூட எல்லாம் யோசிக்கணும்னு ஏதோ இது பண்ணுறான் இல்லை நம்ம படத்தை ஒருத்தன் துப்புறான் நம்ம படத்தை ஏதாவது துப்புறான் நம்ம மரத்தில் சாணி அடிக்கிறான் வச்சுக்கோங்கூட அப்போ உடனே என்னாகிறது வெறும் படத்தை தானப்பா பண்ணினான்னு நம்ம நினைக்கிறோமா அது நம்மளையே பண்ணி தான் நினைக்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் நேர்லையே மூஞ்சியில் துப்பினாலும் நமக்கு ஒன்றும் இல்லை மாலை போடுறது மொத்தமாக கழுத்த நீட்டிக்கிறோம் துப்புற போது ஏதாவது அடிக்கிற போது மாத்திரம் சுவாமியெல்லாம் பேச நல்லா தான் இருக்குது தோணும் ஆனால் இதை உட்கார்ந்து யோச்சனை பண்ணணும் அதுக்கு தான் இது பண்ணின்னு இருக்கோம் யோசனை பண்ணுற போது என்னமோ பண்ணதான் சரி ஏன்னா நம்ம அகங்காரம் நம்மளை யோசிக்கவே விடாது நம்ம அகங்காரம் என்ன பண்ணணுன்னா இதை யோசிக்கிறதையே கூட தடுக்கும் என்னத்துக்கு இப்படிலாம் யோசனை இப்படி யோசிக்கவே வேண்டாம் சுவாமி இப்படி தோணும் அடுத்தது என்னதுன்னா நான் அஜ்ஞானி சுவாமி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது அஜ்ஞானமும் கூட நீ இல்லைங்கிறது ஆனந்தமய கோஷத்தில் அஜ்யானந்தான் முக்கியம் ஆனந்தம் ஆனந்தமய கோஷத்தில் அஜானம் நான் அஜானியும் இல்லை எதுவும் ஜா சுஷுத்தி எப்படி இயற்கையாக ஸ்வஸ்தனாக இருக்கேனோ அப்படி ஜாக்கிரத அவஸ்தை இதை புரிஞ்சுக்கணும் நமக்கு ரொம்ப பகவான் புரிய வைக்கிறது என்னன்னா தினந்தோறும் பாடம் நடத்துகிறார் தூக்கத்து மூலமாக அந்த பாடத்தை புரிஞ்சுண்டு ஜாகிரத அவஸ்தையிலையும் ஸ்வஸ்தமாக இருக்கணும் இந்த சரீரத்தோட எதோடையும் அன்னம் பஞ்ச கோஷத்தோடு நம்மளை இணைச்சிக்கூடாது இதே ஆத்மபோதிலான்னு படித்தோம் பஞ்ச கோஷாதி யோகேன தத்தன்மய இவஸ்திதா படித்தோமே பஞ்சகோஷாதி யோகேன तत्न्मय स्थित श्लोक शुद्धात्मा शुद्धात्लवस्त्रादी योगेन स्फटिको यथा अंगीर पर बाहर पदना श्लोक वपुस्तुषादिभश युक्त युक्तवघात आत्मा शुद्धम विविच्या तंडुल यथा यूम प्रिचे अरस एड़क्रोमो अब அது ஸ்தூலமாக பண்ணுறது ஃபிசிக்கலாக பண்ணுறது இது புத்தியினால் பண்ணுறது யுக்தியா விவிச்சியாக யுக்தியினால் பிரித்து தெரிஞ்சுக்கோன்னு அங்கே சொல்லியிருக்கு அதுக்கு தான் ஸ்வஸ்தகாவுக்கு தான் இந்த விளக்கம் சொன்னேன் இத்தனை நேரம் ஆக சுவாந்தரேவ பிரகாஷத்தை ஆக நீங்கள் இதை போட்டுக்கணும் புறத்தில் இருக்கிற நிலையில்லாத நம்ம இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம் துன்பம் கலந்த சிறிய இன்பத்தை விட்டு இதெல்லாம் நானாக சேர்த்தன் சில இதெல்லாம் புறத்திலுள்ள நிலையற்ற துன்பம் கலந்த சிறு இன்பத்தை விட்டுவிட்டு அகத்திலுள்ள அகத்திலுள்ள நிலையான துன்பம் கலவாத பேரின்பத்தில் ஒடுங்கிருக்கிறான் யாரு ஞானி ஜீவன் முக்தன் அது யாருக்கு தெரியும்னா ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும் நர் தாய் மனவர் ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் ஊமையன் கண்ட கனவுன்னா சொல்கிறது ஊமை கண்ட கனவை எப்படி சொல்ல முடியும் நம்ம கனவே வாயை திறந்து பேசுகிறவங்க கனவே இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கிறது கடினம் ஊமைக்கு ஒரு கனவு வந்ததுன்னா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆனால் ஒன்று இந்த பாடம் நடத்துகிற போது இப்போ உங்களுக்கெல்லாம் புரிகிறதுனால தான் நீங்கள் வர்றீங்கன்னு நம்பின்னு இருக்கேன் நான் அப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் மனசில் அந்த ஆனந்தம் புரியறது சுவாமி அதனால தான் அது தொடர்ந்து கம்யூனிகேஷன் எப்படியோ வார்த்தைகளை சொல்கிறதன் மூலம் உங்களுக்கும் முமுக்ஷத்துவம் ஜிஜாசுத்வம் தீவிரமாக இருந்ததுன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்ததுன்னா சொல்கிறதும் முறையாக சொன்னோம்னால் கம்யூனிகேஷன் கேப் எப்படி விழ முடியும் பாடம் புரிஞ்சு தான் ஆகணும் கற்பூரமும் நல்ல கற்பூரமாக இருந்து பொருத்துகிறதும் நல்லா பொருத்தினா பிடிக்காமல் எப்படி போகும் எரிஞ்சு தான் ஆகும் சரி கற்பூரம் எரிஞ்ச பிறகு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அது மாதிரி எல்லாம் இங்கேயும் ஒன்றும் இல்லைன்னு ஸ்வஸ்தமாக இருப்போம் அதான் ரொம்ப முக்கியம் சரி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம்